ூனமாக அறிவோம் நேற்றைய வகுப்பிலே நாம் அறிவின் நான்கு வெளிப்பாடுகளை பற்றி அறிந்து கொண்டோம் அறிவு என்பது தகவல்கள் அல்ல அது உள்ளிருந்து வெளிப்படுகின்ற உண்மைத்தன்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனதில் எழும் எண்ணங்களை உடனடியாக நிறுத்துவதின் மூலம் மனத்தெளிவை அடைந்து அதன் பிறகு உண்மை பிரகாசிக்கும் என்று நாம் அறிந்து கொண்டோம் இந்த நான்கு படிநிலைகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து மனிதன் தன் அக அறிவை அறிந்து கொண்டானேயானால் அவனே மனிதர்களில் மாணிக்கம் என்று அழைக்கப்படுகின்றான் இத்தகைய அறிவின் நடைமுறையை நேரடியாக நடைமுறைப்படுத்த இயலாதவர்களுக்கு படிப்படியாக அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதற்காக சாஸ்திரம் மேலும் மூன்று வழிமுறைகளை நமக்கு எடுத்து உபதேசிக்கின்றது அவைகள் என்ன வழிமுறை என்று பார்த்தோமேயானால் நம்பிக்கை உற்சாகம் மற்றும் உணர்வு இந்த மூன்றும் ஒருவரிடத்திலே இருக்குமேயானால் அவர்கள் தான் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அதை நிச்சயம் அடைந்து விடுவார் இதில் நம்பிக்கை என்பது உறுதி அல்லது நிச்சயத்தன்மை என்று பொருள் நாம் எதை அடைய விரும்பினாலும் அதை நாம் நிச்சயம் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை இருந்தாக வேண்டும் அதை அடைந்தே தீர்வேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும் அது நிகழ்ந்துவிடும் என்ற நிச்சயத்தன்மை நம்மிடம் இருந்தாக வேண்டும் இது நம்முடைய வாழ்வில் எதை செய்தாலும் அதில் நம்பிக்கை உறுதி அல்லது நிச்சயத்தன்மை இருந்தாக வேண்டும் இது நடக்குமா இது சரிதானா இப்படி செய்யலாமா இன்னும் ஒரு முன்னேற்றமும் வரவில்லையே இதைவிட அது நல்ல வழியாக இருக்குமா என்று எப்போதும் சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தால் ஒன்றும் நடக்காது துணிந்து நம்பிக்கையோடு உறுதியாக ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டால் அதிலே உற்சாகத்தோடு செயல்பட்டாக வேண்டும் அத்தகைய உறுதியான நம்பிக்கையும் உற்சாகமும் நம்மிடம் வலுவடைந்து விட்டால் ஏனோ தானோ என்று எந்த காரியமும் நடக்காது ஆகவே எதை நாம் செய்ய விரும்பினாலும் அதை முழு நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் நாம் செய்தாக வேண்டும் பெரும்பாலும் பலருடைய வாழ்க்கை முறையை நாம் கவனித்தோமேயானால் ஏதோ இயந்திரம் போல இயங்கிக் கொண்டிருப்பார்கள் காலையில் எழுந்திருப்பது பல் துளக்குவது குளிப்பது சிற்றுண்டி அருந்துவது அலுவலகம் செல்வது வீட்டிற்கு வருவது தூங்குவது என்று செய்கின்ற காரியத்திலே ஒரு உயிர்ப்பு இல்லாமல் ஏதோ தானோ என்று ஒரு உற்சாகமின்றி அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள் எதை செய்தாலும் ஏன் செய்கின்றோம் எதற்கு செய்கின்றோம் எப்படி செய்கின்றோம் இதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் என்ற உணர்வை அவர்கள் கவனிப்பதே இல்லை சிலர் சாப்பிடும்போது கூட எதையோ நினைத்து அல்லது டிவி பார்த்து கொண்டோ பேப்பர் வாசித்து கொண்டோ தற்பொழுது நவீன கருவியாக கையிலே கிடைத்திருக்கின்ற செல்போனை நோண்டி கொண்டோ தான் உணவை வாயில் அள்ளி அள்ளி பார்க்கின்றோம் அவ்வாறு ஒன்றை செய்யுகின்ற பொழுது அதிலே முழுமையான உணர்வு இன்றி ஏனோ தானோ என்று ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அந்த காரியத்தினால் உண்டாகின்ற நன்மை அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது உணவு உண்கின்ற பொழுது அந்த உணவை கண்களால் கண்டு கைகளால் உணர்ந்து அதன் மனத்தை நுகர்ந்து அதை வாயில் போட்டு அதன் சுவையை ரசித்து சாப்பிட்டால் அதன் சுகம் ஒரு அலாதியானது மேலும் அவ்வாறு சுவைக்கின்ற உணவிலிருந்து கிடைக்கின்ற உணவின் ரசம் நல்ல இரத்தமாக மாறிவிடுகின்றது அதை விடுத்து எதை எதையோ சிந்தனை செய்து கொண்டோ டிவி பார்த்துக்கொண்டோ புத்தகம் படித்துக்கொண்டோ உணவை அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்கொண்டிருந்தோமேயானால் அந்த உணவின் உன்னத சக்திகள் நமக்கு கிடைக்காமல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்றது பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் கவனித்தோமையானால் வீட்டிலே குடும்பத்தில் இருக்கும் பொழுது அலுவலகத்தை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அலுவலகத்திலே இருந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் எதை செய்தாலும் மனதை அந்த செய்கின்ற காரியத்திலே ஈடுபடுத்தாமல் மற்ற எதையாவது சிந்தித்தவாறே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தான் பெரும்பாலும் இருக்கின்றார்கள் யாருமே நிகழ்காலத்திலே தான் எதை செய்கின்றோமோ அதிலே தன்னுடைய மனதை நிலைநிறுத்தி அந்த காரியத்தை செய்வது கிடையாது யார் ஒருவர் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அதை நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு அதை சரியாக செய்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த காரியத்தை நன்றாக செய்து முடிக்கின்றார்கள் அந்த காரியத்தின் பலனையும் முழுமையாக அடைந்து விடுகின்றார்கள் இவ்வாறு செய்கின்ற பொழுது மட்டும்தான் மனம் மீண்டும் மீண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நம்மை பல்வேறு அலைச்சலுக்கு உட்படுத்தாது அதை விடுத்து செய்கின்ற காரியத்திலே நம்பிக்கையின் உற்சாகமின்றியும் ஏதோ கடமைக்கு செய்கின்றோம் என்று செய்து வருகின்ற பொழுது அங்கே ஒரு திருப்தி இருப்பது இல்லை மீண்டும் மீண்டும் அது வேண்டும் இது வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று மனம் வேண்டுகின்றது எதையும் முழுமையாக ஈடுபாட்டாடு செய்கின்ற பொழுது மனம் முழுவதுமாக திருப்தி அடைகின்றது அது வேண்டும் இது வேண்டும் என்ற அழைப்பாய்வதும் குறைந்து விடுகின்றது அத்தகைய ஒரு அமைதியான மனநிலையிலே தான் நாம் நம்முடைய உண்மை அறிவை அறிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே கூறியது போல நாம் அறிவு என்று நினைத்து கொண்டிருப்பது வெறும் தகவல்களின் தொகுப்புகள் மட்டுமே உண்மை அறிவை நாம் அறிந்து கொள்வதில்லை எதை செய்தாலும் நம்பிக்கையுடன் ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் உறுதியுடன் முழுமூச்சாக செய்தோமையானால் அதிலேயே உணர்வு ஒன்றி காரியத்தை செய்து பழகினோமேயானால் அதுவே நம்மை மிக உன்னத நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அதி அற்புத வழிமுறையாகும் உண்மையான அறிவை அறிந்து கொள்வதற்கும் அதுவே சாதனமாகவும் இருக்கும் இன்னும் சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் நிறைய வேலைகள் இருக்கின்றது ஆனால் எனக்கு நேரம்தான் இல்லை என்று அழுத்துக்கொள்கின்றார்கள் அவர்கள் வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை இந்தந்த வேலைகளை நான் செய்து முடித்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் அதாவது வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு போக வேண்டும் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று பல பல வேலைகளை பட்டியல் போட்டு வைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் திங்கள்கிழமை காலையில் பார்த்தால் நினைத்த காரியத்தில் பாதி கூட நடந்திருக்காது ஏன் என்னாயிற்று என்று கவனித்துமையானால் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் இருந்தது ஆனால் அந்த செயலில் ஒரு உற்சாகம் இல்லை வீரியம் இல்லை ஒரு சிலர் என்ன செய்வார்கள் என்றால் எனக்கு எடை குறைய வேண்டும் அதனால் நான் உடற்பயிற்சி கூட்டத்தில் சேர்ந்து என் எடையை குறைக்கப் போகின்றேன் என்று அதற்கான கட்டணத்தை கட்டிவிட்டு ஒரு வாரம் அந்த உடற்பயிற்சி நிலையத்திற்கு போய் வருவார்கள் அந்த உடற்பயிற்சி நிலையத்திலே கூறப்பட்ட முட்டை மாமிசம் போன்ற உணவுகளை உண்டு மேலும் உடலின் எடையை கூட்டிக்கொண்டு இது ஒன்றும் குறைவது போன்ற தெரியவில்லை ஆகவே இது எனக்கு சரிபட்டு வராது என்று கூறி உடற்பயிற்சி நிலையத்திற்கு செல்வதை நிறுத்திவிடுவார்கள் இன்னும் சிலர் ஒரு புது வருடம் பிறக்கின்ற பொழுதெல்லாம் இந்த வருடம் நான் இதையெல்லாம் செய்யப்போகின்றேன் இப்படியெல்லாம் இருக்கப் போகின்றேன் என்ற ஒரு முடிவை கொண்டு அதை அந்த வருடத்திலே ஆரம்பத்தில் ஒரு சில வாரங்கள் அதை கடைபிடிப்பார்கள் அதன் பிறகு அது என்னவானது என்று அவர்களுக்கு தெரியாது இவையெல்லாம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலே நித்தம் காணுகின்ற காட்சிகளாக இருக்கின்றன பொதுவாகவே ஒரு மனிதன் ஒன்றில் வெற்றியடைய வேண்டும் என்றால் செய்யும் செயலை நம்பிக்கையோடு தீவிர முனைப்போடு விடாமுயற்சியோடு உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் அந்த செயல் முழுமையடையும் வெற்றியடையும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த செயலில் வெற்றியடைய வேண்டுமென்றாலும் இரண்டு விஷயங்கள் அவசியம் இருந்தாக வேண்டும் ஒன்று அவற்றின் மீது முழுமையான நம்பிக்கை மற்றொன்று செய்கின்ற செயல்களிலே விடாமுயற்சி இந்த இரண்டும் இருந்தால் மட்டுமே அவனது செயல் முழுமையாக வெற்றியை அடையும் நாம் செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த செயலை செய்யக்கூடியவன் நான்தான் என்ற அகங்காரமின்றி அந்த செயலை நாம் செய்து பழக வேண்டும் செய்கின்ற செயல்களையும் ஈஸ்வரனுக்கே அர்ப்பணித்து விட வேண்டும் ஈஸ்வரன் என்றால் யார் என்ற கேள்வி எளிமையானால் ஈஸ்வரன் என்பது உருவாக்கும் சக்தி ஈஸ்வரன் என்றால் ஏதோ ஒரு கடவுள் பனிமலையில் பார்க்கடலில் இருக்கும் ஒரு ஆள் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது உதாரணமாக வீட்டில் பெண்கள் சமையல் செய்வார்கள் செய்து முடித்த பின்பு அவர்கள் செய்த உணவை நாம் பார்க்கின்றோம் அந்த உணவு தயாராவதற்கு முன்னால் எப்படி இருந்தது என்று கவனித்தோமேயானால் வானொலியில் வருபட்டு வேக வைக்கப்பட்டு தாளிக்கப்பட்டு கொண்டு இருந்தது அதற்கு முன்னால் அந்த உணவு எப்படி இருந்தது என்று கவனித்தோமையானால் கழுவப்பட்டு நறுக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது அதற்கு முன்னால் அந்த உணவு எப்படி இருந்தது என்று கவனித்தோமையானால் என்ன சமைக்கலாம் எப்படி சமைக்கலாம் என்ற அந்த பெண்ணின் மனதில் ஒரு எண்ணமாக இருந்தது ஒரு சிந்தனையாக இருந்தது அந்த சிந்தனையை அந்த படைக்கும் ஆற்றலைத்தான் நாம் ஈஸ்வரன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு புத்தகம் எழுதும் ஆசிரியராகட்டும் இசையை அமைக்கின்ற இசையமைப்பாளராகட்டும் புதிய புதிய சித்தாந்தங்களை படைக்கின்ற சிந்தனையாளராகட்டும் அல்லது சமையல் செய்யக்கூடிய சமையல் கலைஞராக கூட இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒன்றை செய்வதற்கு முன்பாக அதை செய்யும் சிந்தனை ஆற்றல் இருக்கின்றதல்லவா அந்த ஆற்றல் மற்றும் படைப்புத்திறனைத்தான் நாம் ஈஸ்வரன் என்று அழைக்கின்றோம் அந்த ஈஸ்வரனுக்குத்தான் நாம் செய்கின்ற எந்த செயலையும் அர்ப்பணித்து விடச் சொல்கின்றோம் இது என்ன புது கதையாக இருக்கின்றதே அத்தகைய ஈஸ்வரனுக்கு இதை நான் அர்ப்பணிப்பது என்றால் எனக்கு நானே அர்ப்பணம் செய்து கொண்டதாக அல்லவா ஆகிவிடும் இது எவ்வாறு என்னுடைய மனச்சலனங்களை நீக்கும் புரியவில்லையே மேலும் எதற்காக நான் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சந்தேகம் எழுமையானால் இங்கு மிக உன்னிப்பாக நாம் ஒரு விஷயத்தை கவனித்து புரிந்து வேண்டும் நாம் கஷ்டப்பட்டு எல்லாவற்றையும் செய்கின்றோம் பிறகு அதை ஏன் நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் இதை கவனித்துமையானால் நாம் செய்யும் காரியங்களை நான் இதை செய்கிறேன் இதன் பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்து செய்யும் பொழுது நான் என்ற அகங்காரம் அங்கு மேலோங்கி நிற்கின்றது நான் என்ற அந்த உணர்வு அது எப்படி கெட்டதாக இருக்க முடியும் நான் நல்லவன்தானே பின் எப்படி நான் என்ற அந்த உணர்வு தவறாக இருக்க முடியும் என்ற அடுத்த சந்தேகம் கூட எழலாம் ஆனால் அந்த நான் என்பது தவறல்ல அது நமக்கு தடை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதற்கு தடை என்று கேட்டீர்களேயானால் உண்மையை கண்டறிவதற்கு அது தடையாக இருக்கின்றது நான் என்பது என்ன என்று முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு கூறப்பட்ட அறிவுரைகள் நான் படித்த புத்தகங்கள் நான் சந்தித்த நண்பர்கள் உறவினர்கள் ஆசிரியர்கள் என்று எல்லோரும் எனக்குள் திணித்து வைத்த ஏராளமான செய்திகளின் தொகுப்பே நான் என்று நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நான் என்ற ஒரு அகங்காரம் நம்மிடம் எங்கிருந்து கிளம்புகின்றது என்று நன்கு கவனித்து பார்த்தோமேயானால் அது நாம் சேகரித்து வைத்துக்கொண்ட ஏராளமான செய்திகளின் தொகுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் சேகரித்து வைத்துக்கொண்ட செய்திகளின் தொகுப்பை சரியானது என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உதாரணமாக நான் வேறு ஒரு நாட்டில் வேறு ஒரு மதத்தில் வேறு ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் வேறு ஒன்றாகத்தானே இருந்திருப்பேன் உதாரணமாக நான் ஒரு வைதிக குடும்பத்திலே பிறந்திருந்தால் வைதிக காரியங்களை ஆற்றிக்கொண்டு அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருப்பேன் அதுவே ஒரு திருடரின் வீட்டில் பிறந்திருந்தால் திருடி கொண்டு இருந்திருப்பேன் ஒரு சினிமா நடிகரின் வீட்டில் பிறந்திருந்தால் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருப்பேன் ஒரு பாடகரின் வீட்டில் பிறந்திருந்தால் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன் இவ்வாறு நான் எந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கின்றேன் எந்த நாட்டிலே பிறந்திருக்கின்றேன் என்பதை பொறுத்துத்தான் என்னை நான் செதுக்கிக் கொள்கின்றேன் இந்த ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களில்தான் நான் உண்டாகியிருக்கின்றேன் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் உலகை அறிவது அதனோடு தொடர்பு கொள்வது அதிலிருந்து வருகின்ற உணர்வுகள் மற்றும் செய்திகளுக்கு உள்ளாவது அல்லது பாதிக்கப்படுவது என்பது எல்லாமே என்னால் ஏற்றி வைத்துக் கொள்ளப்பட்ட விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உண்மையை நாம் அறிந்து கொள்வதற்கு இவ்வாறு என்னை நான் உருவாக்கி கொண்ட நான் தடையாக இருக்கின்றது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொண்டால் மட்டும்தான் தன்னை யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் அதை விடுத்து அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டாமல் மிகப்பெரிய உண்மையை அறிந்து கொள்ள ஆர்வப்பட்டோமையானால் அது நடைமுறையில் சாத்தியமாகாது என்பதை மிக நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இங்கு தடை என்று நாம் எடுத்துக் கூறுகின்றோம் கண் கண்ணாடிகள் இருக்கின்றது கண்ணாடிகள் சிவப்பாகவும் பச்சையாகவும் பல வர்ணங்களில் கடைகளிலே கிடைக்கின்றது குழந்தைகள் அந்த கலர் கண்ணாடியின் மீது ஆசைப்பட்டு அதை வாங்கி அணிந்து கொள்வார்கள் அவ்வாறு ஒரு சிவப்பு கண்ணாடியை அணிந்து கொண்டு அந்த குழந்தை இந்த உலகத்தை பார்க்குமேயானால் இந்த உலகம் சிவப்பாக காணப்படும் அதே குழந்தை பச்சை கண்ணாடியை விரும்பி வாங்கிக் கொண்டு அணிந்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்ததானால் இந்த உலகம் அனைத்தும் பச்சையாக காணப்படும் ஆனால் அதே குழந்தை உண்மையான உலகை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தான் அணிந்து கொண்டிருக்கின்ற கண்ணாடியை தூக்கி தூர எறிய வேண்டும் அதுபோலத்தான் நான் என்ற ஒரு விஷயத்தை நாம் அநேக சேகரிக்கப்பட்ட விஷயங்களாலே ஏற்றி வைத்து நான் நான் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அதன் வாயிலாக இந்த உலகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நம்மீது ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களின் அடிப்படையிலே தான் நாம் இந்த உலகத்தை கண்டு கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு நாம் நம்மை ஒரு வகையிலே வடிவமைத்து கொண்டு அந்த வடிவத்திற்கு ஏற்ப இந்த உலகத்தை நாம் காணுகின்ற பொழுது உண்மைத்தன்மையை நாம் நிச்சயம் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த நான் என்பது நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது அதனால்தான் இந்த நாளை நாம் விட்டுவிட வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்படுகின்றது பொதுவாக நான் செய்கின்றேன் நான் தான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன் நான் இல்லை என்றால் எதுவும் நடக்காது நான் தான் மற்றவர்களை விட புத்திசாலி நான் நன்கு படித்திருக்கின்றேன் என்று எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை நாம் மதிப்பீடு செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் என்ற இந்த உணர்வு வலுப்பெறுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நான் என்பது உண்மையை அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய தடை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் நான் செய்கின்றேன் இது என்னுடைய முயற்சி என்னுடைய வலிமை என்று நினைக்காமல் இவைகள் அனைத்தும் அந்த ஈஸ்வர சக்தியின் வெளிப்பாடு என்று நினைத்து நல்லதோ கெட்டதோ எல்லாம் அந்த சக்தியையே சாரும் என்று அதனிடம் விட்டுவிட வேண்டும் அதற்கே அர்ப்பணித்து விட வேண்டும் யோசித்து பாருங்கள் நாம் எதை செய்தாலும் அந்த செய்யக்கூடிய செயலுக்கு முன்னதாக ஒரு சிந்தனை நமக்கு எழுந்திருக்கும் அந்த சிந்தனையை தூண்டியது யார் அந்த சிந்தனையை வழி யார் என்று நாம் கவனித்து பார்த்தோமேயானால் அந்த படைக்கும் சக்தியின் வெளிப்பாடுதான் இந்த அத்தனையும் என்ற உண்மை அப்போது புரிய ஆரம்பிக்கும் அந்த சத்தியின் வெளிப்பாடுதான் இந்த உலகம் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் வெறும் கருவி தான் நம் மூலம் அனைத்தையும் அது வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்ற உண்மை வெட்ட வெளிச்சமாகும் மேலும் ஒரு இசையை நாம் கேட்க விரும்புகின்றோம் அந்த இசை ஒரு வீணையின் வாயிலாக வெளிப்படுகின்றது என்று கவனித்தோமையானால் அந்த இசை வீணையிலிருந்து வரவில்லை வீணையின் மூலம் வருகின்றது அதாவது அந்த வீணையை மீட்டுகின்ற விரலிலிருந்தும் வரவில்லை அந்த விரலின் மூலம் வருகின்றது அந்த இசையை இசைக்கின்ற கலைஞரிடமிருந்து வரவில்லை அவர் மூலம் வருகின்றது கலைஞனுக்கு அந்த இசை ஞானம் அவன் அறிவிலிருந்து வரவில்லை அவன் உள்ளே உள்ள அந்த மெய்ப்பொருளிலிருந்து வருகின்றது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அந்தர்யாமியாக எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளே தன்னை வெளிப்படுத்துவதற்காக இந்த உடலை கருவியாக கொண்டு அந்த உடலிலே அந்த கரணங்களாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற கருவிகளை கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்பது புரிய ஆரம்பிக்கும் அது புரியும்போது அனைத்து முயற்சிகளும் வினைகளும் அந்த சக்தியின் வெளிப்பாடு என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு உணர்ந்து கொண்ட செயலின் விளைவுகள் நமக்கு அல்ல அந்த சக்திக்குத்தான் என்று அர்ப்பணிப்பு தானாக வந்துவிடும் சிந்தித்து பாருங்களேன் வல்விடைகள் வினைப்பயன்களால் தீண்டப்படாத தூய ஆணவமே அந்த ஈஸ்வரன் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் படைக்கும் அந்த ஆற்றலை தான் நாம் ஈஸ்வரன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அந்த படைக்கும் ஆற்றல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் படம் வரைவது இசையமைப்பது சிற்பம் செதுக்குவது சமைப்பது வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்வது குளியல் அறையிலே பாட்டு பாடுவது வண்டி ஓட்டுவது பேசுவது நடப்பது என்று எந்த ஒரு செயலை செய்வதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த எல்லா படைப்புகளுக்கும் ஆதாரமாக எது இருக்கின்றதோ அதுவே அந்த ஈஸ்வரன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உள்ளிருந்து ஏதோ ஒன்று தூண்டுவதால் தானே எந்த செயலும் நடைபெறுகின்றது அந்த தூண்டும் சக்தியை நாம் சிந்தனை என்று நினைத்து கொள்கின்றோம் ஆனால் அந்த சிந்தனையை தூண்டுகின்ற சக்தியே ஈஸ்வரன் என்பதை நாம் அறிய மறுக்கின்றோம் அந்த ஈஸ்வர சக்திக்கு செய்யும் செயல்களை அர்ப்பணித்து விடுவது சமாதியின் இன்னொரு நிலை சரி நீங்கள் கூறுவது போல அந்த ஈஸ்வர சக்திக்கே அனைத்தையும் நாம் சமர்ப்பித்து விடுகின்றோம் நாம் செய்யும் செயல்களின் விளைவுகள் தன்மைகள் நல்லது கெட்டது அந்த ஈஸ்வர சக்தியை பற்றாதா என்ற சந்தேகம் நம்மிடையே உண்டாகின்றது மேலும் அந்த மனதிலே சலனங்களை தோற்றுவிக்காதா என்ற கேள்வியும் எழுகின்றது இதற்கும் சாஸ்திரம் மிக அழகாக நமக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றது ஏதாவது ஒன்றை நாம் அடைய விரும்பும் பொழுது சில தடைகள் நமக்கு வருகின்றது அந்த தடைகள் சின்னதாக இருக்கலாம் அல்லது மிக பெரியதாக இருக்கலாம் அந்த தடைகளை நாம் வென்றுவிட்டால்தான் நம்முடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு அதை நாம் அடைந்திட முடியும் அந்த தடைகளோடு நாம் போராடுகின்ற பொழுது நமக்கு பல அனுபவங்கள் உண்டாகின்றன நாம் விரும்பியதை அடைகின்றோமோ இல்லையோ அதை அடையும் முயற்சியில் நாம் ஈடுபடும்போது பல்வேறு காரியங்களை நாம் செய்கின்றோம் அந்த காரியங்களுக்கு செயல்களுக்கு ஒரு பலன் நிச்சயம் இருந்தாக வேண்டும் விரும்பியதை அடைவது மட்டும்தான் வினைப்பயன் என்று நினைத்து கொள்ளக்கூடாது அதற்கு உண்டாகின்ற தடைகளை நாம் தடுப்பதற்காக மேற்கொள்கின்ற பல்வேறு காரியங்களையும் நாம் வினைகள் என்ற பட்டியலில் தான் நினைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு வினைகளை செய்யும் போது உண்டாகும் அனுபவமும் வினைப்பயன்தான் செய்யும் முயற்சியின் அளவு யார் நமக்கு உதவி செய்தார்கள் யார் நமக்கு எதிராக நின்றார்கள் யாரை நம்பலாம் யாரை நம்ப நம் திறமையின் அளவு என்ன என்பதையெல்லாம் நாம் அந்த தடைகளை தகர்த்தெறிவதற்காக ஈடுபடுகின்ற காரியத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது இவைகள் அத்தனையுமே வினை பயன்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வினை பயனில் இருந்துத்தான் நமது எதிர்கால சிந்தனைகள் மற்றும் செயல்களும் அமைகின்றன அத்தகைய அனுபவங்களில் தான் நாம் பாடமும் கற்றுக்கொள்கின்றோம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது யாரையெல்லாம் நம்பலாம் யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று அறிந்து கொண்டு அதன்படி தான் நமது எதிர்கால திட்டங்களை நாம் அமைத்துக் கொள்கின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு வினைகளும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற கர்ம வினைகள் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது இத்தகைய கர்ம வினைகளினால்தான் பாவ புண்ணியம் உண்டாகின்றது என்பதையும் சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது அதாவது கர்மங்கள் நமக்கு அனுபவங்களை உண்டாக்குகின்றன அனுபவங்கள் நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன அது மட்டுமல்ல ஒரு ஆசை நிறைவேறிவிட்டால் அதோடு அந்த எண்ணம் முடிந்து விடுவதும் கிடையாது அந்த ஆசையிலிருந்து மற்றொரு எண்ணம் முளைக்கின்றது அது ஒரு ஆசையாக மாறுகின்றது மீண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று மனம் எப்பொழுதும் அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது அதைவிட மேலும் ஒன்றை அடைய வேண்டும் என்று அடுத்ததற்கு ஆசைப்படுகின்றது இப்படி ஆசைகளும் வினைகளும் அனுபவங்களும் நம் எதிர்கால வாழ்விற்கு விதையாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த விதையை நாம் விதைத்துக் கொண்டே இருந்தோமேயானால் அதன் விளைச்சலை நாம் அறுவடை செய்தாக வேண்டிய அவசியம் உண்டாகின்றது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த சூழ்நிலையில் இருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது இதற்குத்தான் ஒரே வழி செய்கின்ற செயலின் பலன்களை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் என்று சாஸ்திரம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது செய்கின்ற செயல்கள்ஸ்வர சக்தியில் இருந்து விளைந்தது அந்த செயல்களின் பலன்களை அந்த ஈஸ்வர சக்திக்கே நான் அர்ப்பணிப்பு செய்து விடுகின்றேன் என்று நாம் அர்ப்பணித்து விட வேண்டும் அப்படி நாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது என்ன நிகழ்கின்றது என்பதை கவனித்துமேயானால் நாம் ஒரு மிகப்பெரிய படைப்பாற்றலின் ஒரு கூறு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் மேலும் நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டதால்தான் இத்தகைய மனப்போராட்டங்களெல்லாம் உண்டாகின்றது என்ற உண்மை புரிய ஆரம்பிக்கின்றது பொதுவாக நாம் ஒரு ஆற்றிலே நீரோடு நீந்தி செல்லும் பொழுது மிக எளிதாக கரை சேர்ந்து விட முடிகின்றது அதுவே எதிர்நீச்சல் போடும் பொழுது நாம் தளர்ந்துவிட வேண்டியதாக இருக்கின்றது அதுபோலத்தான் இந்த வாழ்க்கை என்ற ஆற்றிலே நாம் அதன் போக்கில் போகாமல் அதற்கு எதிராக எதிர்நீச்சல் போட்டு போராடி கொண்டிருக்கின்றோம் அது நடைமுறையில் வெற்றி பெற முடியாது என்பதை நாம் எப்பொழுது அறிந்து கொண்டு நாம் செய்கின்ற செயல்களை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்துவிடுகின்றோமோ அப்பொழுதே நம்முடைய மனம் அமைதி அடைந்து விடுகின்றது அந்த அமைதியன் வெளிப்பாடாக ஆனந்தம் உண்டாகிவிடுகின்றது நன்றி ஓம் தர்சன்